நற்றினோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனான் அட்பமாய் அறிந்தவன் அதனை உடனே திரும்ப கூறிவிடுவான் ஆம் அட்பமாய் அறிந்தவன் அதனை உடனே திரும்ப கூறிவிடுவான் என்கிறார் பிளாடஸ் நன்றி வணக்கம்